நமதுணை வானொலியின் பொது அறிவு வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்பது இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக சென்னையிலிருந்து அலமையிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக கைக்கழிவு தினம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் லாஸ் ஏஞ்சல்ஸ் அமெரிக்காவில் நடைபெற உள்ளன மூன்று ஆசியாவின் மிகப்பெரிய உப்புநீர் ஏரி சிலிகா ஏரி ஒரிசா இனியன்றைய கேள்விகள் ஒன்று தேசிய நோய் தடுப்பு நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது 2. உலகின் முதல் செயற்கை மனிதனை வெளியிட்ட நிறுவனம் எது 3. ஷேக் மொழி எந்த நாட்டில் பேசப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி